பாடம் இருபத்தி ஐந்து ஈமான் மார்க்க கல்வி ஆகியவற்றை நினைவில் வைத்துக் கொள்ளும்படியும் அவற்றை அவர்களுக்கு அப்பால் அதாவது ஊரில் உள்ளவர்களிடம் சென்று அறிவிக்கும்படியும் அப்துல் கை சுடிய தூதுக்குழுவிடம் நபிசல்லாகும் அணியில் செல்லும் அவர்கள் தூண்டியது நீங்கள் உங்கள் குடும்பத்தாரிடம் திரும்பி சென்று அவர்களுக்கு நான் கூறியவற்றை கற்றுக் என்று எங்களுக்கு நபிசல்லுல்லாஹூ அலிகின் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று தூதுக்குழுவில் ஒருவராய் வந்த மாலிக் பின் ஹுவைரிஸ் ரலி அல்லாஹன் அவர்கள் கூறினார்கள்